பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ராஜ கிருஷ்ணாயிரு எல்லாமல்ல கடவுளையும் ஸ்ரீ குருவையும் நன்றாக வணங்கி கொண்டு உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை எல்லாம் கூறி நான் பேசுவதற்காக எடுத்து கொண்டிருக்கிற தலைப்பாகிய கீதா ஹயம் என்ற தலைப்புக்கு ஏற்ப கீதையினுடைய சாரத்தை இந்த ஒரு மணி அவகாசத்திற்குள் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லுவதற்கு நான் முயற்சிக்கிறேன் ரர் தன்னுடைய பஜகோவிந்தத்திலே கேயம் கீதா நாமசகம் தேயம் ஸ்ரீபதி ரூப மஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேயம் தீன ஜனாயச்ச வித்தம் என்று ஒரு ஸ்லோகத்திலே கூறுகிறார் அதனுடைய பொருள் தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையை பாராயணம் செய்ய வேண்டும் அதனுடைய அர்த்தத்தை சிந்தனை பண்ண வேண்டும் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அதனுடைய அர்த்தத்தை சிந்திக்க வேண்டும் தினமும் ஒரு ஸ்லோகமாவது சிந்திக்கப்பட வேண்டும் ஒரு திருநாமமாவது சிந்திக்கப்பட வேண்டும் சிறிது நேரமாவது கடவுளை உள்ளத்திலே தியானம் செய்ய வேண்டும் ஜேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம் இடைவிடாமல் பண்ண வேண்டும் என்கிறார் ஸ்ரீபதி ரூபம் தியேயம் நம்முடைய மனசு எப்பொழுதும் நல்லவர்களுடைய கூட்டத்திலேயே சஞ்சரிக்கணும் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் சித்தமானது சாதுக்களுடைய சங்கத்திலேயே நல்ல விஷயங்களை பற்றி நினைப்பவர்கள் நல்ல விஷயங்களை பற்றி பேசுபவர்கள் அவர்களோடுதான் சித்தம் இணைந்திருக்க வேண்டும் மற்றொரு இடத்திலே சொல்லியிருக்கிறார் மூன்று உலகத்திலும் நமக்கு துணையாக இருப்பது நல்லவர்களுடைய கட் இணக்கம் திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா இல்லை சஜ்ஜன சங்கம் வேணும் நம்முடைய செல்வத்தை எல்லாம் ஏழை ஜனங்களுக்கு வழங்கணும் பத்தில் ஒரு பங்காவது தேயம் தீன ஜனாயச்ச பித்தம் இந்த ஆச்சாரியாளுடைய இந்த ஒரு அற்புதமான இந்த பஜகோவிந்த கிரந்தத்தில் முதல்ல சொல்றது கீதையை படிங்கிற பிராமண மகாசபான்னு நினைச்சு பிளான் பண்ணிட்டு வந்துரு கேட்க ஆகையினால எல்லாரும் இருக்கும் எல்லாரும் யாரெல்லாம் கடவுளை அடையன்னு நினைக்கிறோமோ அவர்கள்லாம் பிராமணர்கள் அப்போ இந்த பஜகோவிந்தத்துல சங்கராச்சாரியார் மிக எளிமையாக மிக எளிமையாக இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார் ஆனா இதை தவறாம பண்ணிக்கொண்டே வந்தோமானா நம்முடைய மனசுக்கு எவ்வளவு நிம்மதி ஏற்படும்ங்கிறத பண்ணினாத்தான் தரு சும்மா பேசி பிரயோஜனம் கிடையாது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இல்லை ஓதினால் போதாது உரைத்தால் போதாது ஓதியும் உணர்ந்தும் பிறர் குறைத்தும் அதீதி போத ஆச்சரண பிரசாரணை என்று பாரதி தீர்த்த சுவாமிகள் அடிக்கடி சொல்லுவார் நம்ம படிக்கணும் முதல்ல மனப்பாடம் பண்ணணும் ஸ்லோகங்களை அப்புறம் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அப்புறம் வந்து அதை நாம் அனுஷ்டிச்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் நாலாவது தான் உபதேசம் பண்ணணும்னு சொல்லுவார் அதீதி போத ஆச்சரண பிரச்சாரணை இது வந்து நைஷத காரியத்தில் சொல்லப்படுகிற விஷயம் அதில் ஓதுதல் உணருதல் கடைப்பிடித்தல் வள்ளுவரே சொல்றார் நிற்க தக அதற்கு பிறகு சொல்லி அது மாதிரி இந்த கீதா சாஸ்திரம் ஒரு ஒப்புயர்வற்ற சாஸ்திரமாக விளங்குகிறதுன்னு சொல்லி எளிமையா பஜகோவிந்தத்தில் சொன்ன சங்கராச்சாரிய இந்த பஜ கீதா சாஸ்திரத்தை முக அறிமுகப்படுத்தும் பொழுது ஆதிசங்கரை சொல்லுகிறார் ததிதம் கீதாசாஸ்திரம் சமஸ்த வேதார்த்த சார சங்கிரக பூதம் துர்விக்னாய துர்விக்னேயார்த்தம் என்றும் சோகமோக நிவர்த்தி அர்த்தம் கீதா சாஸ்திரம் என்றும் குறிப்பிடுகிறார் வேதத்தினுடைய சாரத்தை எல்லாம் இந்த பகவத்கீதை நமக்கு பிழிந்து கொடுக்கிறது பொருளை உணர்வது அவ்வளவு எளிதல்ல இது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய துயரத்தையும் குழப்பத்தையும் அடியோடு அகற்றக்கூடிய ஆற்றல் படைத்தது என்று சங்கராச்சாரியார் குறிப்பிடுகிறார் சோக மோக நிவிற்த்தி அர்த்தம் பிரவிற்த்தமிதம் கீதா சாஸ்திரம் அத்தகைய இந்த கீதா சாஸ்திரம் 700 ஸ்லோகங்களை உடையது அர்ஜுனனுக்கு யுத்த பூமியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக உபதேசிக்கப்பட்டது இதெல்லாம் வந்து பொதுவாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க கூடியதுன்னு நான் நம்பி சொல்கிறேன் பகவத்கீதைன்னா என்னன்னு கேட்டால் சொல்ல முடியாது ஓரளவுக்கு பகவத்கீதைன்னா கேள்விப்பட்டிருப்போம் அவர்களுக்காக இதை சொல்றது நிறைய பேருக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுல இருக்கிற ஒரு ஸ்ரத்தா பக்தி கீதையை படிக்கிறதுல இருக்கிறதா என்ன உலகம் அப்படின்னா படிச்சிருந்தா இப்படி இருக்குமா என்ன என்னைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும்னு சொன்ன தேசம் இது அதுக்கெல்லாம் பொறுமை கிடையாது ஒரு நல்ல சத்குணங்கள் விருத்தி பண்ணலை நம்ம பார்க்கக்கூடிய மீடியா ஊடகங்கள் இந்த மீடியாக்கள் பத்திரிக்கைகள் நம்முடைய பெரியவர்களுடைய விவகாரங்கள் எல்லாமே ரொம்ப முத்தி போயின்ட்டுருக்கிற நேரத்தில் இப்போ நம்ம வந்து இந்த விஷயத்தை விசாரம் பண்ணுறோம் ஆனால் ஒன்று களி இன்னும் முத்தலை இப்போ தான் அஞ்சாயிரம் வருஷம் ஆகிருக்கு இன்னும் எவ்வளவோ வருஷம் இருக்குது நாற்பதில் ஒரு பங்கு தான் இப்போது இன்னும் முழுக்க முத்துகிற எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி ஆகையினால் நம்ம இப்போதைக்கு இந்த ஒரு சத்சங்கத்தில் கீதாவு கீதையினுடைய சாரம் என்ன கீதை என்ன சொல்ல விரும்புகிறது அப்படிங்கிற கருத்தை அங்கங்கே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களையெல்லாம் வைத்துக்கொண்டு சாஸ்திரத்தினுடைய ஒரு ஆழமான கருத்தை பகவத்கீதை எங்கெங்கெல்லாம் அழகாக சொல்லுகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறது என்னுடைய நோக்கம் கீதையில் ஒரு இடத்துல சொல்லுகிறார் பகவான் இது ரொம்ப ரகசியமான சாஸ்திரம் அர்ஜுனா இது ரொம்ப பாதுகாக்கணும் மனம் போன போக்கிலெல்லாம் இதை வந்து நினைக்கப்படாது இதை நீ வந்து ரொம்ப பக்தியோடு இருக்கேங்கிறதுக்காக நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் இதன்தே நான் தபஸ்காய நா பக்தாய கதாச்சன நச்சாசுஷவே வாட்சியம் நச்சமாம் யோகியசூயது கடைசியில் சொல்லுகிறார் கிருஷ்ணர் நான் சொல்லியிருக்கிற இந்த சாஸ்திரத்தை பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே தபஸ் பண்ணாதவனுக்கு சொல்லாதே என் வார்த்தையில் குறை கண்டுபிடிக்கணுங்கிற நோக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறவனுக்கு சொல்லாதே அப்படின்னு சொல்ற இதே நான் தபஸ்காத நான் பக்தாய கதாச்சன நச்சா சுஷ்ரூஷவே வாச்சியம் நச்சமாம் யா அபூயதி என்னை பார்த்து என் வார்த்தையெல்லாம் நம்பாம என் வார்த்தையில திருப்தி இல்லாதவங்க கிட்ட என்னத்துக்கு அவனை கன்வின்ஸ் பண்ணணும் நமக்கு அவசியம் இல்லைங்கிறார் ஆனா அர்ஜுனே எத்தனையோ வருஷம் அவருக்கு சிநேகித்தனா இருந்தும் கூட அவன் சிஷ்யன் ஆகாத வரைக்கும் பகவான் உபதேசமே பண்ணல அவன் தே சிஷ்யா மாம் சாதின்னு சொன்னதுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் நான் உன்னுடைய என் துக்கத்தை நீக்கிக்கிறதுக்கு எனக்கு வேற உபாயமே தெரியல நீதான் எனக்கு பரிபூர்ணமானதுக்கு அப்புறம் தான் உபதேசம் பண்ணுற அதனால இன்னொரு இடத்துல சொல்லி இதமும் சாஸ்திரம் இத முக்தம் மயானக ஏது புத்திமான் சாத் கிருத்தகிருத்தியாரத அர்ஜுனா இது இந்த சாஸ்திரம் வந்து மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டியது தெய்வமாக இந்த அறிவையே தெய்வமாக நாம் நினைக்க வேண்டும் இதை தெரிந்து கொண்டு நீ செய்ய வேண்டிய இதை செய்தவனாக ஆவாயாக அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுகிறார் பகவான் இப்பேற்பட்ட உத்தமமான சாஸ்திரத்தை கேட்கிற நமக்கும் அந்த ஒரு எண்ணம் இருக்கணும் அதனாலதான் பெரியவங்கள்லாம் வந்து இதம் அசிஷ்ய தகுதி இல்லாதவனுக்கு சொல்லாதே சொன்னே ஆனா என்ன அவன் வந்து சரியா புரிஞ்சிக்காம அதை தப்பாவே நினைச்சுப்பான் தகுதியோடு இருக்கிறவங்கள்ட்ட சொன்னாதான் அது வந்து என்னன்னா சரியான பாத்திரத்துல கொடுத்த பலனை க உண்டாக்கும் ஏன்னா நீங்க நன்றாக மனசை தயார் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பகவானுடைய வாக்கியம் ஏதோ சாமியார் பேசுறது இல்லை இது சாஸ்திரம் சொல்றது சாஸ்திரம் சொல்றத எப்படி ஒரு கேசட்ல இருக்கிற விஷயத்தை ஒரு டேப்ரிக்கார்டு சொல்லுமோ அது மாதிரி இந்த உடம்பு ஒரு டேப்ரிக்கார்டு இந்த வாயெல்லாம் அது சாஸ்திரங்கிற கேசிட்ட உள்ள போட்டுருக்கேன் அதனால அதில் என்ன சொல்லியிருப்போது அப்படியே சொல்லப்போம் அவ்வளோதான் விஷயம் கீதையில பகவான் சொல்லக்கூடிய விஷயங்களுடைய சாரமெல்லாம் இதுதான் ஒன்னொன்னா நான் சொல்ல போறேன் ஒரு இடத்துல சொல்லுகிறார் பகவான் அர்ஜுனா உனக்கு என்னதான் உபதேசம் பண்ணினாலும் உன்னை நீதான் காப்பாத்திக்கணுங்கிற இது ரொம்ப முக்கியம் உத்தரேதாத்மநாத்மானம் ஆத்மான அவசாதையே ஆத்ம ஹியாத்மனோ ஆத்ம ரிபுராத்மனாத்மாத்மஸ்தேனாத்மத்மித அநாத்மனஸ்து சத்ருவே வர்த்தேதாத்மவத்ருவது இதனுடைய பொருள் நீதான் உன்னை துன்பத்திலிருந்து காப்பாற்றிக்கணும் நான் உனக்கு உபாயம் எல்லாம் சொல்லி கொடுப்பேன் ஆனால் உன்னுடைய வில் பவர் உன்னுடைய செல்ஃப் எஃபர்ட் உன்னுடைய புருஷார்த்தம் உன்னுடைய பிரயத்தனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ரொம்ப அழகாக சொல்லி டாக்டர் என்ன பண்ணுவார் நமக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போடுவார் மருந்து கொடுப்பார் சொல்லுவார் இப்ப சாப்படலாம் இதை சொல்ல வேண்டியது பகவான் என்ன சொல்லுகிறார்னா உனக்கு புரியும்படி பொறுமையா நான் நிறைய சொல்ல தயாரா இருக்கேன் ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ நீ துன்பத்திலிருந்து விடுபடலுங்கிற தீர்மானம் உனக்கு வரணும் இந்த தன்னம்பிக்கை உனக்கு வரணும் நிச்சயமா நான் வந்து என்னுடைய துன்பத்திலிருந்து நான் மீண்டு விடுவேன் துன்பம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது நான் பகவான் சொன்ன உபாயத்தை நன்றாக கடைபிடிப்பேன் கடைசியில் அர்ஜுனுக்கு வார்த்தையை கேட்பேங்கிறான் அர்ஜுன் அது மாதிரி இந்த தன்னம்பிக்கைங்கிற ஒரு கருத்து பகவத்கீதையில் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது தன்னம்பிக்கை மனித முயற்சி வில் பவர் என்று சொல்றோமே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லைன்னா வெளியிலிருந்து எத்தனை பேர் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது வந்து காலுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டா டாக்டர் எழுதுறீங்க எழுதுறீங்க நடங்கோ நடங்கோ சொல்றார் நமக்குத்தான் நம்பிக்கை வர்றது வில் பவர் கிடையாது அப்போ நமக்கு என்ன ஆகுறதுன்னா அப்படியே இருக்க வேண்டியது எல்லாம் சொல்றார் இது முடியும் நான் அவர் நம்பிக்கையோட சொல்றார் நான் எல்லாம் செய்ய வேண்டியது சரியா தான் செஞ்சிருக்கேன் உனக்கு வந்து நீ மனசு தான் வைக்கணும் கிருப்பையே நமக்கு வேண்டி இருக்கு இன்னொருத்தர் கிருப்பை ஈஸ்வர கிருப்பைங்கிறது இருக்கட்டும் முதல்ல நம்முடைய கிருப்பை நமக்கு வேண்டி இருக்கு இந்த ஒரு கருத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன் பகவத்கீதையினுடைய சாரத்துல முதல் அம்சம் இந்த ஆறாவது அத்தியாயத்தில் வருகிறது இந்த ஸ்லோகங்கள்லாம் உத்தரேதாத்மன் ஆத்மானம் உன்னா நீயே உன்னை துன்பத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள அது நீதான் பண்ணணும் ஆனா நான் பொறுமையா உபதேசம் பண்றேன் எனக்கு ஒன்றும் பொறுமைக்கு குறைவே கிடையாது நான் பொறுமையா அவனுக்கு சொல்லித்தரேன் கவலையே கிடையாது இது முதல் அம்சம் அதுலயே ஒரு கருத்து வர்றது பின்னாடியே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் தன்னுடைய உடலையும் மனதையும் யார் ஜெயிக்கிறானோ அவனுடைய உடம்பும் மனசும் அவனுக்கு மித்திரன் நண்பன் யார் தன்னுடைய பாடி மைண்ட் உடம்பை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியலையோ அவனுடைய உடம்பு மனசு அவனுக்கு பகைவன் உண்டர் பந்தூர் ஆத்மாத்மனஸ்தைவாத்மனாதிதாக அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தே தாத்ம சத்ருவது ஆனால இந்த ஒரு விஷயத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும் ஆகையினால அடுத்த ஸ்லோகத்துக்கு நான் ஒரு இன்னொரு ஸ்லோகம் கீதையிலிருந்து கோட் பண்ணி ஒரு கருத்தா சொல்ல விரும்புறேன் இப்படி நம்மளை நாமளே உசத்தி கொள்ள வேண்டும் நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள வேண்டும் பிறர் எத்தனை தான் பண்ணாலும் வாயிலே போட்டாலும் முழுங்க வேண்டியது நம்ம தான ஒழுங்கணும் ஆகையினால முதல்ல நாம் புரிஞ்சிக்க வேண்டியது மனிதனுக்கு மிக மிக அவசியம் தன்னம்பிக்கை ஃப்ரீவில் பவர் இதெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி டெவலப் பண்ணி தான் வேறு வழியே கிடையாது நான்பா வித்தியதேயனாய் வேறு வழியே கிடையாது உபாயமே கிடையாது எதாவது உபாயம் இருக்கா அவங்களுக்கு தோன்றதாக பார் நம்மளை நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு வெளியிலேருந்து யாராவது இது எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க மந்திராட்சத்தை கொடுங்கோ எனக்கு வந்து விபூதி கொடுங்கோ என்ன வேணாலும் உங்களுக்காக எனக்காக அம்பால்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கோ எனக்காக பூஜை பண்ணுங்க என்னெல்லாம் பண்ணலாம் ஆனால் நீங்களும் பண்ணியாமல் சும்மா எல்லாம் வந்து ஆச்சாரியாலே பார்த்துப்பார் சாரதா அம்பாலே பார்த்துப்பார் இப்படிலாம் கிடையாது அப்படி சாஸ்திரம் சொல்லலை நம்முடைய புருஷார்த்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய முயற்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள் இல்லாட்டி சத்தியம் வதான் ஏன் சாஸ்திரம் சொல்லணும் வதாங்கிறது யாருக்கு சத்தியம் வதா தர்மச்சரங்கிறது யார் முயற்சி பண்ணுவானோ அவனை பார்த்து தானே பேசுறது இல்லை நீ எங்கிட்ட வந்துட்டே நீ சத்தியம் பேசிடுவே அப்படின்னா சொல்றது வேதம் அப்படி சொல்லலை சத்தியம் வதா தர்மம் சரான்னு வேதம் நமக்கு கட்டளை எடுறது ஏஷ ஆதேஷன் பேசுகிறது வேறு அடுத்த ஸ்லோகம் கோட் பண்ணி இன்னும் இதோட கனெக்ட் பண்ண விரும்புறேன் இன்னொரு இடத்துல கிருஷ்ணன் சொல்ற நம்மளை நாமளே உயர்விச்சுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கேள்வி வரும் அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுகிறது கருத்து சொல்லப்படுகிறது இந்திரியங்களுக்கெல்லாம் இந்திரிய விஷயங்களில் சம்பந்தம் ஏற்படுறதுனால நமக்கு பிடிச்சது பிடிக்காததுங்கிறது ஏற்படுறது சகஜம்ங்கிறார் இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம நான் இங்கே உட்கார்ந்த உடனே நான் சொல்கிறேன் இங்கே வந்து எல்லாரும் டிசிப்ளினாக உட்காந்துருந்ததுனால்தான் நான் சொற்பொழிவு பண்ணுவேன் என் டிசிப்ளினாக இருந்தால் நான் எந்திரிச்சு போயிடுவேன் எனக்கு அவசியம் இல்லை உபன்யாசம் நான் சொல்கிறேன் ஏன்னா இது கான்டாக்ட் என்னுடைய இந்திரியங்களை உலகத்தோட நான் தொடர்பு வைக்கிறேன் நான் வந்து எல்லாரையும் பார்க்கறேன் பார்க்கிற போது எனக்கு அது சரியா இருந்தா நான் அதை செய்வேன் சரியா இல்லைன்னா செய்ய மாட்டேன்னு சொல்றேன் இதுக்கு பேர் என்னன்னு இது இயற்கையாகவே இருக்கு எல்லாருக்கும் நான் த நான் கொண்டு போறது தர்மம் நான் சொல்றது தர்ம விஷயம் ஆனா சாதாரண உலகத்துல ஜனங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எது நல்லதோ அது பிடிக்க மாட்டேங்கிறது எது பிடிக்கணுமோ அது வந்து நல்லதாக இருக்கலை அவங்களுக்கு நல்லதாக தோணலை அது நல்ல காரியங்கள்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை கெட்ட காரியங்கள்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கிறது அதுவும் சீக்கிரமாக சந்தோஷம் கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் இப்போ வந்து ஒரு தப்பு பண்ணினா சீக்கிரம் ஹாப்பியாகிடலாம் சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் தப்பு பண்ணாமல் இருந்தா சந்தோஷம் கிடைக்காதுன்னா நிறைய பேர் சந்தோஷம் கிடைக்கும்னு நினச்சி நிம்மதிக்கு வழிவா பார்க்க முடியும் கடவுள் படைச்சார் கேட்கக்கூடாது முட்டாள்தனமா சிந்திக்கிறோம் நம்ம சிந்தனை சரியில்லைன்னு அர்த்தம் உலகத்துல இது இருக்கு இந்த விஷயம் இருக்கு என்னது நமக்கு வந்து உலகத்தோட நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் சம்பந்தம் வைக்கிறதுனால கண்ணுக்கு பிடிச்சது பிடிக்காதது இருக்கு காதுக்கு பிடிச்சது பிடிக்காத இருக்கு மூக்குக்கு பிடிச்சது பிடிக்காதது இருக்கு நாக்குக்கு பிடிச்சது பிடிக்காதது இருக்கு இதை வர்ணிக்க ஆரம்பிச்சா நேரம் அதிகமாகும் நீங்க இதை வர்ணிச்சு பாருங்க ஹோம் ஒர்க் உங்களுக்கு ஆக பிடித்த மனம் பிடிக்காத மனம் பிடித்த சுவை பிடிக்காத சுவை ஆனால் உடம்புல வந்து ஏதாவது முள்ளுகளில் கீச்சிச்சின்னா பிடிக்காது அதே இது புஷ்பத்தை வச்சு தடவினா பிடிக்கிறது இப்படி கண்களாலும் காதுனாலும் நாக்குனாலும் மூக்குனாலும் நாம் பார்க்குற விஷயங்கள்லாம் நமக்கு விருப்பு வெறுப்பு இயற்கையாகவே வந்துவிடும் இந்த மாதிரி சத்சங்கத்தில் நிறைய பேருக்கு விருப்பம் கிடையாது சொல்லப்போனால் சில பேர் வெறுப்பே இருக்கு இதெல்லாம் அனாவசியங்கிறாங்க எல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சாமியார் டயத்தை வேஸ்ட் பண்ணி வந்து பேசுகிறார் மற்றவெல்லாம் அதை வந்து வேஸ்ட் பண்ணி உட்காந்து கேட்டுருக்காங்க நம்பாங்க சாதாரண ஜனங்கள் அவங்க பணம் பணம்னு பிசாச்சா அலையக்கூடிய ஜனங்கள் ஆயினால மற்ற ஜனங்கள்லாம் அப்படி நினைக்கிறதும் உண்டு சான்றோர்களை வெறுப்பதும் சான்றோர்களை வெறுக்கிறது சாதாரணமானவர்களை விரும்புது இது இப்போ உலகத்தில் சர்வசாதாரண விஷயம் இதனால ஒன்று சான்றோர்களுடைய குணம் குறைஞ்சு போயிடாது ஆனா உலகத்துல அப்படி ஒரு விருப்பு வெறுப்புங்கிறது சகஜம் சகஜம்னா கூட பிறந்ததுன்னு அர்த்தம் சகா கூட ஜம்னா பிறந்ததுன்னு அர்த்தம் இது எல்லாருக்கும் கூடவே இருக்கு பிறந்ததுல கூடவே இருக்கு விருப்பு வெறுப்புங்கிறது எல்லா இடத்துலயும் வீட்டுல எல்லாம் என்ன காரணம் பிரச்சனைகளுக்கு விருப்பு வெறுப்பு தான் காரணம் கிருஷ்ணர் சொல்ற இது சகஜம் ஆனா அப்படியே இருக்கிறதுக்காக நம்ம பிறக்கல மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இந்த ராகத்வேஷங்கள்லாம் அளவாக இருக்கு நமக்கு அப்படி இல்லை ரொம்ப அதிகமாகவே இருக்கு நமக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருக்குது அதனால ராகத்வேஷம் ஜாஸ்தி வாய்ப்புகள் நிறைய மற்ற ஜீவராசிகளுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஒரு நாய் பிறந்தாச்சுன்னா அந்த நாயினுடைய வாழ்க்கையில் வந்து தாழ்ச்சியோ உயர்ச்சியோ ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது நாய் நாயாக தான் இருக்கும் புலி புலியாகத்தான் இருக்கும் கொசு கொசுவாக தான் இருக்கும் ஆனா மனுஷன் உயர்றாங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவனுக்கு விருப்பு வெறுப்புகளும் அதிகம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் விருப்பு வெறுப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்ப என்ன பண்றதுன்னா கிருஷ்ணர் சொல்ற தயோகோ வசம்ன ஆகச்சே அது விருப்ப வெறுப்பு வரத்தான் செய்யும் நீ வெறுப்பை நல்ல வாய்ப்பு விஷயங்களிலே சொல்லுவதனால் விருப்பு வெறுப்பு தோன்றுவது இயற்கையாகவே எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் அதற்கு வசப்படக்கூடாது இந்திரிய இந்திரியே ராகத்வேஷ் தயோஹோ வசம்ன ஆகச்சே அதுக்கு நீ வசப்படாதே அது உன்னுடைய அறிவு செல்வத்தை திருடும் வழிப்பறி திருடர்கள் சதாசிவிரேந்திர முகாசுர மாரி ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி விருப்பு வெறுப்பு என்கின்ற அறக்கர்களை கொன்று என் உள்ளத்திலே ஆத்மாராமனாக விளங்குகிறார் கேலத்தி மம ஹிருதையே மம யே ராமைய பொருள் மோகம் என்னும் கடலை கடந்தார் ராமன் சமுதிரத்த கண் விருப்பு வெறுப்பு என்கிற அரக்கர்களாகிய கும்பகர்ண விபீஷ் கும்பகர்ண ராவணனை கொன்றார் அப்புறம் என்ன அமைதிங்கிற சீதையை பெற்றார் ஆத்மாரியர் ஆத்மபோகத்தில் ஒரு இடத்துல சொன்னார் தீர்த்வா மோகார்ணவம் ஹத்வா ராகத்வேஷாதி ராட்சசான் யோகி சாந்தி சமாயுக்தா ஆத்மாராமோ விராஜதே அடைந்து ஆத்மபோதம் இப்படிலாம் டெக்ஸ்ட் இருக்குன்னே நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாது அது யாரு சமுதாயத்துல உயர்ந்தவர்களாக போற்றப்பட்டார்களோ இப்பொழுது தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று கருதி கொண்டிருக்கிறார்களோ அவர்களே அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது பெரிய விஷயம் நிறைய பேருக்கு தெரியல எல்லாம் எத்தனை பண்டித்தர்கள் இருந்திருக்கணும் இந்த ஊரெலாம் சாதாரண ஊராக என்ன அந்த அவங்களுடைய பாண்டியத்தெல்லாம் பார்க்குற போது நாங்கள்லாம் பேசுறதுலாம் தூசு பெறாது உங்களுக்கு இதே பெருசாக தோணும் ஒன்றும் கிடையாது இந்த தேசத்துல எல்லாம் இருந்தவங்கள பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் கல்லிடக்குறிச்சி அந்த அந்த பக்கத்துலயா இருக்கட்டும் எல்லாருக்கட்டும் எல்லா பிராமண திருவலும் வாசல சீட்டாட்டம் தான் நடக்குது என்ன நடக்குது கல்லிடக்குறிச்சிக்குள்ள போன அதுக்கு பெரிய கல்யாண பேர் வச்சார் யாரு நிருசிம்ம பாரதி இல்லையா கல்யாண பேர் வச்சார் அங்கே வாசத்திண்ணா இப்போ சீட்டாட்டம்தான் பரமோத்தம பிராமணர்கள் என்ன சொல்றது சரி ஏதாவது உத்தியோகம் பார்த்தாலும் பரவாயில்லை ஏதோ சரி போயிட்டு இது வந்து எவ்வளோ பெரிய பாபம் இது புண்ணியம் பண்ணாதது மாத்திரம் இல்லை பெரிய பாபம் பண்ணுகிறார்கள் மகா பாபம் சாஸ்திரத்தை சம்ரட்சணம் பண்ணாத ஒரு பாபம் அதுக்கு நேர் விருத்தமான அனுஷ்டானங்களை தர்மானுஷ்டானங்களை விட்டது பெரிய பாபம் இதனால சமுதாயத்துக்கே பாபம் வாழ்க அந்தனர் பாடினார் யாரு திருஞான சம்பந்தர் பாடினார் சீட்டாடு அந்தனர்களா கிடையாது கண்டனம் நினைக்காதீங்க தர்மத்தை விடுற போது கஷ்டமா தான் இருக்கும் தர்மத்தை விட்டா மகத்துவம் தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் தெரியாதவர்கள்ட்ட போய் சொல்ல முடியாது விட்டுடும் இது ஒரு டாபிக் அப்போ இந்த விருப்பு வெறுப்புங்கிறது உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கு ஆனா அதுக்கு வசப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லுகிறார் ஒரு இடத்துல அதை சொல்லுகிறார் சரி அப்பனா நான் விருப்பு விருப்பை விட்டுட்டு வாழணும்னா எனக்கு என்னென்ன அதுக்குத்தான் அப்பா பூணல் போடுறதுன்னு ஒன்று வச்சிருக்கு பூனல் போடுறது எதுக்கு தெரியுமோ பூனல் போட்டுருக்கோமே அதில் பிரம்ம முடிச்சுன்னு ஒன்று இருக்குது மூணு நூல் இருக்குது முப்பூரியாங்க மூன்று நூல் இருக்குது இந்த மூணு நூலை எதை பொறிக்கிறது தெரியுமோ ஒன்று மனசு இன்னொன்று வாக்கு பேச்சு இன்னொன்று உடம்பு இந்த மனசு வாக்கு காயம் மூணும் இந்த பிரம்ம முடிச்சிருக்கே அதுக்குள்ளே போட்டாச்சினா அப்புறம் அவுக்க முடியுமாதே அவுக்கவே முடியாது அந்த பிரம்ம முடிச்சுங்கிறது வேதம் என்னுடைய மனசையும் வாக்கையும் காயத்தையும் நான் ராகத்வேஷப்படி பயன்படுத்த மாட்டேன் பிரம்மத் வேதப்படி வாழ்வேன்னு அர்த்தம் வேத நெறிப்படி நான் வாழ்வேன் அப்படிங்கிறதுக்கு தான் புகழ் படுவது முதுகு செறிஞ்சுக்கிறதுக்கு இல்லது சாவி மாட்டிக்கிறதுக்கோ முதுகு செரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது ஆயினால மனம் வாக்கு காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று கரணங்களையும் வேதம் என்ற பிரம்மத்தோடு இணைத்துக் மனைவி போட்டுக்க முடியாதுங்கிறதுனால கணவன் மனைவிக்காக ஒன்ன எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறான் அவளுடைய தர்மத்துக்காக யார் திருமந்திரை அது வேற கருத்து இருந்தாலும் கூட இந்த உபநயனத்துக்கு முன்னாடி காமாச்சாரா காமவாத காமபக்ஷ கண்டதை சாப்பிடலாம் கண்டபடி பேசலாம் கண்டதை இது பண்ணிக்கலாம் ஆனா உபநயன சம்ஸ்கார ஆனத்துக்கு பிறகு சாஸ்திர விகித ஆச்சார சாஸ்திர விகித பாஷணம் சாஸ்திர விகித சாஸ்திரம் சொன்னபடிதான் செய்யணும் செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும் செய்ய வேண்டியதை தப்பா செஞ்சாலும் கெட்டு போகும் செய்ய வேண்டியதை செய்யாம விட்டாலும் கெட்டு போகும்னர் வள்ளுவர் து எது செய்ய தகாததுங்கிறத சாஸ்திரம் தீர்மானிக்கிறது கிருஷ்ண ஒரு இடத்துல சொல்றார் தஸ்மாஸ்திரம் பிரமாணம் தேவத் விதானோக்தம் கர்ம கர்த்து செய்ய தகுந்தது எது செய்ய தகாதது எது நீங்க எல்லாம் போட்டுக்கணும் நினைக்க தகுந்தது எது நினைக்கத்தகாதது எது பேசத்தகுந்தது எது பேசத்தகாதது எது என்கின்ற விஷயத்தில் சாஸ்திரமே பிரமாணம் அது சொல்கிறபடி தான் நாம் செய்யணும் சாஸ்திரம் சொல்லுகிறது காலையில் இத்தனை மணிக்கு எந்திரி இப்படி பண்ணு இந்த பூஜை பண்ணு ஜபம் பண்ணு தியானம் பண்ணு இதெல்லாம் ஒழுங்காக பண்ணால் நம்ம அரட்டை அடிக்கிறதுக்கு நேரம் இருக்குமா நேரமே இருக்காது நமக்கு முன்னேற்றம் இருக்கோ இல்லையோ கெடுதல் வராது நிச்சயமா அது கேரண்டி நிச்சயமா முன்னேற்றம் வரும் அதுவும் சொல்லலாம் ஆனா முன்னேற்றம் வருகிறதோ இல்லையோ நாம ஏதாவது தேவையில்லாத உள்ள புகுந்துடும் பிறவியை பற்றி சந்திரசேகர பாரதி சுவாமிய அடிக்கடி சொல்லுவார் இந்த ஜென்மா வந்து எப்படின்னா ரொம்ப புண்ணியங்கிற பணத்தை கொடுத்து உடம்புங்கிற படகை வாழ்ந்து வந்திருக்கோம்ப்பா துன்பங்கிற கடலை கடக்கிறதுக்காக அதனால இந்த என்னைக்கு இந்த உடம்புங்கிற படகு உடஞ்சி போகுமோ தெரியாது கடந்து விடு அடிக்கடி சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அவருடைய உபன்யாசங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் மகதா புண்ணிய பண்ணிய கிரீதேயம் இது வந்து போறதுக்குள்ள இந்த உடலாகி தமிழில் இப்படி போடணும்னு இப்படி சொல்லலாம் பெரும் புண்ணியம் என்கின்ற பணத்தை கொடுத்து இந்த உடம்பு என்கின்ற படகை துன்பம் என்னும் கடலை கடற்பதற்காக நீ இறைவனிடமிருந்து பெற்றிருக்கிறாய் இந்த உடம்பாகிய படகு உடைந்து போவதற்குள் நீ துன்பக் கடலை பவசாகரத்தை பிறவி பெருங்கடலை கடந்த விடு, இப்படி சொல்லியிருக்க ஸ்லோகம்